மோமவிதாசாய வம்ச ரிஷிபியோ மஹோ குருபோவரோவமஸ்மி लोकान சுதீஷமரேய தியக்ஞாயேமோகா தற்போ ரௌபவணி யோகாயேது பகவ பாய நமசி ஜகதபித்ரே முக்தம் ஜகதபிமேஸ்தவா ஓம் சரைகஸ்ம்கே யன்கே கடம நமஹா அலாத்தாந்திப்பகணம் நாற்பத்தி ஒன்பதாவது அலாத்தே வயசா அயத்த நிற்பே அலுவயோ விஞ்ஞானி து ஆசிஷத்த கௌடபாதாச்சாரியர் அத்வைத பிரம்மன் மட்டுமே சத்தியமானது அதற்கு வேறாக தெரிகிற எதுவுமே சத்தியமில்லை இது ஒரு மாய தோற்றம் பிரபஞ்ச அனுபவா மித்யா இதைத்தான் நிரூபணம் பண்ணிக்கொண்டே வருகிறார் அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்களை உபயோகப்படுத்தியிருக்கார் முக்கியமா ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தின் மூலம் ஏற்கனவே பிரபஞ்ச மித்யாத்வம் அஜாதிவாதம் அத்வைத்தவாதம் நிரூபணம் செய்யப்பட்டது அதையே மேலும் இங்கே உறுதிப்படுத்துகிறார் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை நன்கு மனதிலே பதியும் வண்ணம் அலாத்த திருஷ்டாந்தத்தை இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்ப இந்த அலாத்தம் பேரு தீப்பந்தம் தீவட்டி இந்த தீவட்டியை சுழற்றினால் இதை அசச்சால் இதுல பல்வேறு விதமான வடிவங்கள் தோன்றுகின்றன அந்த வடிவங்கள் உண்மையில்லை அதை மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனுபவிக்கிற எந்த அனுபவங்களும் அந்த அந்த வடி அந்த சுத்தரபோது தோன்றுகிற வடிவங்கள் எல்லாம் அனுபவிக்கப்படுகின்றன அது வாஸ்தவம் கிடையாது அனுபவிக்கப்படுறதுனால அது ஒரு தனி வஸ்துவாக ஆகாது தனி என்ன அதுக்கு தனி சப்டான்சியாலிட்டி அதுக்கு ஒரு தனி இருப்பு கிடையவே கிடையாது நாம பார்க்கக்கூடிய இந்த நாம ரூபாத்மக பிரபஞ்சத்துக்கு கிடையாது இது வந்து அது இருப்பற்றது இருப்புடையது போல காட்சி அளிக்கிறது இதுதான் சித்தாந்தம் அலாத்த ஸ்பந்தனம் அலாத்தாந்தி அலாத்தனம் அலாத்தனம் மாதிரி பிரம்ம ஸ்பந்தனம் பிரபஞ்ச அலாத்தன சதி என்னது ஆகாரம் ரிஜு வக்ராதிக்க ஆபாசம் பிரபஞ்ச ஆபாச பிரம்ம சலனே சொல்லணும் பிரம்ம சலிக்கிறது கிடையாது பிரம்ம சலனம்னா என்ன அந்த விவர்த்தம் பிரமா அவித்யா பிரம்மந்தான் அவித்யினால பிரபஞ்சமாக காட்சி அழிக்கிறது ஆபாசகா இப்ப என்ன போட்டுக்கணும்னா அலாத்தலாத்தம் ஈஸ் ஈக்குவல் டு என்ன போடுறதுன்னா பிரம்ம சைதன்யம் பிரம்ம சைதன்யம் அலாத அலாத்தலனம் டு பிரம்ம அவித்யா திருஷ்டி பிரம்மன அவித்யா அவித்தியோட சேர்த்து பார்த்தோம் என்னாகும் மாயா சகிதம் பிரம்மன் சொல்றோம் இல்லையா aha inda பிரனம் அலாத்தம் இஸ்இக்குவல் டு பிரம்ம சைதன்யம் சைத்தன்யம் brahma chaitanyam பிரம்ம சைத்தன்யம் போட்டாலும் chaitanyam ஆத்ம சைத்தன்யம் போட்டாலும் சரி அலாத்த ஸ்பந்தனம் அலாத்தம் இஸ்இக்குவல் டு பிரம்ம சைதன்யம் அலாத்த is equal to பிரனம் ஸ்பந்தனமி ஸ்பந்தனம் நந்தனம் அச்சல அவித்யா ஸ்பந்தனம் ஸ்பந்தனம் அவித்யா அப்படி போட்டு ஸ்பந்தனம்னா அவித்யா பிரமா இன்னொரு பாஷையில் சொன்னா விவர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அவித்யா ஸ்பந்தனம் இசு கோட் என்ன அவித்யா அல்லது பிரமா அல்லது என்ன போடுறது விவர்த்தம் விவர்தம் விவர்தம்னா என்னன்னு கேட்கக்கூடாது மாண்டூக்கிய உபநிஷ் படிக்கிறோம் விவர்தம் ஆக அலாத்த ஸ்பந்தனம் அலாத்தம் ஸ்பந்தனம் வக்ரா ஆபாசம் போடு அலாத்தம் ஸ்பந்தனம் வக்ராதி ஆபாசம் அதே மாதிரி பிரம்ம சைதன்யம் அவித்யா பிரபஞ்ச द्वैत நாமரூப भेद ஆபாச எல்லாம் என்ன உற்பத்தி ஸ்திதிபாசா ஜென்ம மரண ஆபாசா சுகது ஆபாசா எல்லாம் தோற்றம் அவருடைய கவனம் எங்க இருக்கு கௌடபாதாச்சாரி என்ன சொல்றாரு அலாத்த ஸ்பந்தனம் அப்புறம் என்ன அலாத்தாந்தி ஒருத்தர் எத்தனை நேரம் சுத்த முடியும் எத்தனை நேரம் சுத்துவான் தீவட்டி சக்தி இருக்கிற வரைக்கும் சுத்துவான் அப்புறம் சக்தி இல்லைன்னா பேசாம நிறுத்திடுவான் அப்புறம் அது என்ன பேசாம இருக்கு அப்ப ஏதாவது இருக்கோ ஸ்பந்தன ஆபாச வக்ரி வக்ராதி ஆபாச அது இல்லவே இல்லை அந்த அலாத்தாந்தி தீவட்டிய பேசாம வச்சுருந்தா அதுல இருந்து ஒன்னும் உற்பத்தி ஆக தோன்றாது அது மாதிரி பேசாம அத்வைத பிரம்ம நிஷ்டையில் இருந்த இந்த ஆபாச பிரபஞ்சம் பண்ணாது நீயும் என்ன பண்ணணும் அத்வைத பிரம்மனா உன்னை புரிஞ்சின்றாதான் நிர்மமோ நிரஹங்காரஹா எப்பி வரும் கிருஷ்ணர் சொல்றார் உனக்கு அஹங்கார மமக்காரம் போனாதான் வரும் இந்த அகங்கார ஆபாசம் அகங்கார ஆபாசத்தினால உண்டான மமகார ஆபாசம் இந்த ரெண்டையும் ஆபாசம் தெரிஞ்சுட்டு இந்த ஆபாசத்துக்கு ரியாலிட்டி சத்தியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா என்னாகும் சுத்த மௌனம் சுத்த மௌனம் வாக்கு மௌனம் செயல் மௌனம் சித்தம் மௌனம் சித்தம் மௌனம் செயலும் வாக்கும் மௌனம் சித்தம் மௌனம் ஆயிடுத்துன்னா வாக்கும் மௌனம் ஆயிடுறது செயலும் மௌனம் ஆயிடுறது வாக்கு ஒரு கர்மா காய்கம் இன்னொரு கர்மா வாக்கு இன்னொரு கர்மா வாக்கர்மாவும் சரி காய்க கர்மாவும் சரி மனசுல கர்மம் அடங்கினா இந்த கர்மம் எல்லாம் அடங்கிடும் மானச கர்மம் அடங்கினால் மானச கர்மம் அடங்கினால் காயிக்க வாசிக்க கர்மம் தானே அடங்கிடும் சற்றும் வாய்ப்பேசா மரபும் செய்தான் அப்படின்னா வாய்ப்பேசா வண்ணம் மரபு செய்யறதுன்னா எப்படி மனசுக்கு மனசுக்கு புத்தியை கொடுத்துட்டா அது பேசாம பொட்டி பாம்பா அடங்கி போயிடும் அதத்தான் திரும்பே இருக்கும் பலத்துக்காக சிந்தனத்துக்காக சிந்தனைகளை எல்லாம் நீக்கிறதுக்கான சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல இருந்து விடுபடுறதுக்கான சிந்தனை சிந்தனா எத்தனையோ இருக்கு ஆனா கவலை இல்லைன்னா சிந்தாஸ்திக் சரி இப்ப இந்த அலாத்தம் அலா இங்க போட்டுக்கணும் அலாத்தம் அலாத்த ஸ்பந்தனம் அலாத்தாந்தி முதல்ல அலாத்தம் எடுத்துட்டோம் அலாத்த ஸ்பந்தனம் அலாத்தாந்தி ஆக இந்த திருஷ்டாந்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அத்வைஸ்பந்தன அபாவ ஸ்பந்தனம் நந்தனம் ஸ்பந்தனம் இங்கிலஷ்ல மோஷன் போடுறாங்க இதுல இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டது என்னன்னா பிரம்மனுக்கு வேறாக பிரபஞ்சம் இல்லை முதல்ல என்ன சொன்னார் அலாத் அதாவது அலாத்தனத்தினால வருது அதே மாதிரி விஜய் ஸ்பந்தனத்தினால கிரகண கிராகம் இந்த கிரகண கிராக் இங்க அரே நிறைய இருக்க என்ன துவைத்தம் சொல்லுற ரெண்டு சொல்றேன் நிறைய இருக்கேன் நிறைய இல்லை கிரஹிக்கிறவன் கிரகிக்கப்படுறதுங்கிற துவைத்தம் அறிபவன் அறியப்படுவது என்கிற கிராபாசம் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறங்கிற துவைத்த பத்தி பேசல இங்கே ஜீவாத்மா பரமாத்மாவை கிரகிப்பவன் பரமாத்மா ஜீவாத்மாவால் கிரகிக்கப்படுபவர் தானே கடவுள் நம்மளுக்கு வேற தனியா வச்சா கூட கடவுள் நமக்கு நம்மால் உணரப்படுபவராய உணரப்படுத்துகிறார் அவரை உணர்றத்துக்கு அவர் தானே அருள் புரியறாருங்கிறதெல்லாம் வேற விஷயம் நான் உணர்றேன் என்னால உணரப்படுபவர் கடவுள் அதுக்கெல்லாம் பாட்டு இருக்கேன் நமக்கு தான் உணர்த்தும் உண நாடாது உணர்ந்தவையே நாடி இனக்குறும் என் ஏழமை என்னே பராபரமே இந்த பாட்டெல்லாம் இருக்கு அந்த விஷயம் எல்லாம் இப்ப இங்க இல்ல இப்ப என்ன அகமஸ்மிஸ்தி இப்ப எல்லாரும் கிரகிக்கப்படுற விஷயத்துலதான் வர்றாரு அவர் நான் தானே கிரஹிக்கிறேன் கடவுளை குரு சொல்லி கொடுக்கிறார் நான் கிரகிக்கிறேன் ஈஸ்வ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுங்கிற அந்த பாடல் என்னால் கிரகிக்கப்படுகிறது அந்த பாடலின் பொருளும் என்னால் கிரகிக்கப்படுகிறது கிரகிக்கப்படுபவர் இறைவன் கிரகிப்பவன் நான் அப்பவும் துயித்தம் தானே ஜகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்லாம் கிரகிக்கப்படுகிறது விஷயம் அதை நான் கிரகிக்கிறேங்கிறது விஷயம் ஈஸ்வரனும் இந்த ஜகத்துக்கு கர்த்தான் கிரகிக்கப்படுகிறார் கிரகிப்பவன் கிரதுவன் என்பதும் தோற்றம் கிரகிக்கப்படுவது என்பதும் தோற்றம் அர்த்தம் ஞாபகம் எப்பவோ படிச்சது விஷேம் இவல் தைஜசனே உபயத்திர அது பொருளும் அல்ல முடியாது நோபய திரம் நகம் நக இது வந்து அறிய வஸ்துவாகவும் இல்லை அறியதாகவும் இல்லை அறியப்படுவதாகவும் இல்லை அறியப்படாததாகவும் இல்லை அதிருஷ்டம் அப்யவகம் அக்ராஹ்யம் அதைத்தானே திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கும் சொன்னார் அதையே வத்திரேக்கமா திரும்பவும் சொன்னார் அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம் ஆகிவிடுகிறது வார்த்தைக்கு பதிலா அலாத்தம் இஸ்இகல் டு விஜானம் ரொம்ப அவரோட பாஷையிலே சொன்னா என்னது அலாத்தம் இஸ்இக்குவல் டுவெல் அலாத்தனம் போடு அப்புறம் அப்படி போட்டீங்கன்னா இந்த சார்ட் சரியா வரும் புரியும் அலாத்தம் இஸ்இக்குவல் டுபந்தனம் போட்டு அடுத்தது என்னது ரிஜுவக்ராதி காசா இஸ்இல் டு கிரகண கிராக அப்புறம் என்னன்னா ஸ்பந்தனம் மாதிரி என்ன போட்டுக்கணும் இன்னொரு பதம் போட்டுக்கணும் என்ன அர்த்தம் டு என்னது இந்த புரிஞ்சதுன்னா ஞானம் வந்தாச்சு அர்த்தம் சார்ட் புரியல சொன்னா ஞானம் வரல அர்த்தம் இசை கொல் அவித்யா நிவத்தி அவித்யா நிவர்த்தி என்ன பண்ண நிறுத்திட்டோம் என்ன வேணாம் சொன்னா சுத்த ரீல் விடுறத நிறுத்தணும் அது பாசிட்டிவ் ரீலா இருந்தாலும் சரி நெகட்டிவ் ரீலா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம் அது மாத்திரம் இல்லை எது உண்மையோ அதுவும் ரீல் தான் இந்த உலகத்துல எதெல்லாம் வந்து பொய்யையும் ரீல்ங்கிறோம் உண்மையையும் வாய்மையையும் ரீல்ங்கிறோம் உபனிஷத்துல என்ன சொல்லிருக்கு சத்தியசிய சத்தியம் சொல்ல வியாவகாரிக சத்தியசிய சத்தியம் வியாபகாரிக சத்தியமபி பாரமார்த்திக திருஷ்டியா அசத்தியமேவகாரிக சத்தியமபி பாரமார்த்த திருஷ்டியா அசத்தியமேவகாரிக சத்தியமும் கூட பாரமார்த்திக திருஷ்டியில் அசத்தியம்தான் பாரமார்த்திக திருஷ்டியில் எது அசத்தியமாகவும் வியாவகாரிக திருஷ்டியில் எது சத்தியமாகவும் தோன்றுகிறதோ அதற்குப் பெயர்தான் மித்யா என்று பெயர் எது அசத் பாசமானம் தன் மித்யா ஸ்வப்ன கஜவத் தன்மித்யா இது ஒரு லட்சணம் எது அசத் தன்மித்யா கஜவத் புரியதா பார்வோம் எது அசத்தாக அசத்து ஆனா இருக்கிற மாதிரி தெரிகிறதோ எது அசத்து பரந்தூ பாசத்தை இருக்கிறவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் உண்மை இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம் இது ரொம்ப டிபிகல் சொன்ன யாரு சுலபம் சொன்ன கஷ்டம் தான் சுலபம் இல்லை கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக இது வந்து உண்மையாயிடுமா இதை வந்து ஜீரணம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்க சுவாமிஜி இந்த வாழ்க்கை அனுபவத்தை உண்மை இல்லை என்று சொல்லுகிறீர்களே இது உண்மையாகத்தானே காட்சி அளிக்கிறது இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறதே என்று கேட்டால் யார் கடினம் இல்லை என்று சொன்னார்கள் கடினம்தான் ஏன் கடினமா இருக்கு உனக்கு அவ்வளவு தூரம் உலகத்துல இன்னும் பிடிப்பு இருக்கு அறிவு சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறியே இப்போ வாசிக்க வாசிக்க அனுபவி ஆசிரமத்தை பண்ண பண்ண காரியம் பண்ண பண்ண பல விஷயங்கள் எனக்கு புரியல ஒரு விஷயம் புரிஞ்சுது அது உங்களோட இது உங்களுக்கு குடும்பத்துக்கும் பொருந்தும் ஏன்னா அது சின்னது இது பெருசு அவ்வளவுதான் இந்த உலகத்தில் எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது எது கிடையாது ரொம்ப நாளைக்கு இருக்க ஆகையினால சொல்யூஷன் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா சொல்யூஷன் எப்படி பாருங்க உலக வாழ்க்கையில எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது கண்டுபிடிக்கணும் எப்படியாவது அந்த பண்ணினது உண்மையாக சரி பண்ணினதாக முதல்ல முக்கியமான விஷயம் சரியா இருக்கும் கேள்விக்குறிதானே நீ நல்லா இருக்கிற வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நடக்குமா இருக்கும் நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா என்ன நடக்குமா என்ன ஆகையினால என்னன்னா நீ என்ன சரி பண்ணினாலும் ஆகாததுனால சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறாங்க அதுதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் உண்மையான சொல்யூஷன் அப்படின்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியானா உன்னுடைய பிராப்ளத்துக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுனா எவ்வளவு நிம்மதி பாருங்க என்ன இதுதான் அலாத்தி சுத்தாதே நிறுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்து சுத்தினா எவ்வளவு சுத்தினாலும் உனக்கு திருப்தி வராது இன்னும் ஏதாவது புதுசா சுத்தலாமோன்னு தோணும் இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒன்னு வரவே இல்லை பாச்சு என்னெல்லாமோ விளையாட்டுலாம் காமிச்சா கூட ஒரு தடையும் காட்டுற போது ஒரு விதமா வருது அனுப்புவாங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கு உண்மையில அங்க இல்லவே இல்லை அது கண்ணுக்கு அப்படி தெரியுது அது மாதிரிதான் போராது இன்னொருத்தனையும் படுத்தி அதுதானே விசேஷம் அவன் நம்மளை படுத்துறதுக்கு நாம அனுமதி கொடுத்து நாம அவனை படுத்தோ படுத்துன்னு படுத்தி அப்புறம் வந்து பணம் படுத்தும் பாடு குடும்பம் படுத்தும் பாடு மாமியார் படுத்தும் பாடு எல்லாம் படுத்தும் பாடுதான் யாருக்கு வேணும்னா அதனால இந்த அஸ்பந்தமானம் விஜய் அஸ்பந்தமானம் விஜயான அஜம் இதுல இன்னொரு கேட்டாரு இப்போ பாருங்க விடறதா இல்லை இந்த பிரம்மை சத்தியம் வடையம் ஜத் ஈஸ் புருஷயும் தமஸ்திர ப்ரமதட்சிணோத்தரே அதச்சோர்ச்சிரமேதம் விஷமி அவர் விடதா இல்ல எங்க இருந்து வந்துது எங்க போச்சு பிரம்மத்துக்குள்ள இருந்து விஜயான சொல்லணும் அலாத்தத்துக்கு வெளியிலிருந்து ஆபாசம் வந்து வெளியிலேயே ஆபாசம் போயிடுதா வேற எங்க இருந்தாவது ரிஜிவக்ராதி ஆபாசம் வந்துதா அப்புறம் அலாத்த ஸ்பந்தனத்தை நிறுத்தின உடனே அலாத்த ஸ்பந்தனம் நடக்கும் பொழுது அப்படி சொல்லணும் பொழுது பிறகு அலாத்தாந்தி ஆன பிறகு ரிஜுவக்ராதி ஆபாசம் வெளியில எங்கேயாவது போச்சா புரியுறது அதே மாதிரி அலாத்தனம் நடக்கும் பொழுது அலாத்தம் வந்துதான் அலாத்திற்குள்ள போச்சான்னு கேட்டார் இது எவ்வளவு நல்ல கேள்வி அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நீ வரக்கூடிய சுலோகம் உங்களுக்கு திருஷ்டாந்தம் சொன்னாலே தாஷ்டாந்தம் புரிய வந்து அவித்தையினால ஆபாசம் தோன்றி அந்த ஆபாசம் வந்து வேற ஒரு வஸ்துவில இருந்து வந்துதா வேற ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சுதா இல்ல விஞ்ஞானத்துக்குள்ள இருந்தே விஜயானே பிரபஞ்சம் வந்துதா பிரபஞ்சம் விஜயான ஒடுங்கித்தா பதில் சொல்ல முடியாது இதுல இருந்து எப்படி எப்படி துவைத்த நிஷேதம் என்றார் பார் இது சரியா புரிஞ்சது இதுவும் புரியலன்னா திரும்பவும் இதத்தான் படிக்கும் வெளியிலிருந்து மேக நாணாஸ்தி கிஞ்சன்கிஞ்சனமிண்டூக்கியம்தான் மாண்டூக்கியம் ஏக்கமேவ அலம் முமுட்சுணாம் விமுக்தையே மோட்சத்தை அடைய விரும்புகிறவனுக்கு மாண்டூக்கியம் ஒன்றே போதும் ஏன் சொன்னார்கள் ஆக இந்த துவைத்த நிஷேதம் பண்றதுல மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு ஈடு என கிடையாது அந்த நபகிஷ் பிரஜம்ங்கிற மந்திரத்துக்கு நிகரானது கிடையவே கிடையாது அதஹா பூர்ணம் இதம் பூர்ணம் வந்து இருக்க போறது பாரு எவ்வளவு புரிய வைக்கிறார் அழுத்தம் திருத்தமா சொல்ற அப்போ சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஷா வாசிய ஜம் ஜிஞ்சி ஜக்தி அந்த எப்படி நாராயணசூத்தன் சொல்லு எப்படி நீ பாக்கிரேக்க உபன mantra மகாநாராயண புரு மந்திரித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தை என்னமோ மில்கிவே கண்ணால பார்க்கல எத்தனையோ பிரபஞ்சம் உலகம் எல்லாம் இருக்குங்கிறான் எத்தனையோ சோலார் சிஸ்டம் இருக்கு சர்வம் திருஷ்யா Antar sarvam narayana Aparam, na na யண அப்புறம் உபன சொல்லி நேதி மீமிக் யூ இதோடம் என்னன்ன இந்த கண்ணால பார்க்க முடியல முடியாது அப்புறம் எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறதுனா ஹிருதாமீஷா நல்ல பக்குவப்பட்ட மனசால தீட்டின மனசால நல்ல கர்மாவெல்லாம் பண்ணின மனசால நல்ல சன்மார்க்க வாழ்க்கையில இருந்த மனசுனால அவனுக்குதான் மாண்டோக்கியம் புரியறது உள்ள பிரச்ச விஜான விஜயானத்துக்கு வெளியில இருந்து எதுவும் வரல விஜானத்துக்கு வெளியில் எதுவும் போ வெளியிலேருந்து ஏதோ வந்து விஜானத்துக்கு வந்து வெளியிலேருந்து வந்து வெளியில் போகலை விஜய்ஞானத்துக்குள்ள இருந்து வெளியில் வரலை விஜயானத்துக்குள்ள எதுவும் போகலை நம்ம படிக்கிற புராணங்கள் இதிகாசங்கள் மற்ற வேத மந்திரங்கள்லாம் என்ன சொல்றது பிரம்மன்லேருந்து வந்தது பிரம்மன்ல இருக்கு பிரம்மன்ல ஒடுங்குகிறது இப்படியே படிச்சிருக்கோம் ஆனால் இங்கே வரவும் இல்லை போகவும் இல்லை நக்டித் ஜாயத்தே இந்தாதிவாதம் அவ்வளவு பலமான விஷயத்தை உபதேசம் பண்ணுகிறது ஆக நன்றாக நாம் புரிந்து இத சொல்லிவிட்டார் நம்ம இன்னொன்னு பார்த்தோம் ஐம்பதாவது ஸ்லோகத்தில் எல்லா அலாத திருஷ்டாந்திர அபாவ யோகதா அது ஒரு பொருளே இல்லை இந்த பிரபஞ்சம் ஒரு பொருள் திரவியம் திரவியத்துவம் என்ன அர்த்தம் சொல்லணும்னா அவஸ்து திரவியத்துவம் வஸ்து அபாவம்னா என்ன இன்மை வஸ்துவே இல்லையேப்பா வஸ்து இருக்குன்னா பிரம்ம விஜம் இருக்கு பிரபஞ்சம் இருக்கு பிரபஞ்சம் இருக்குமும் பிரபஞ்சமும் இருக்குன்னா எப்படி இருக்கு தெரியுமா நீ சொல்றது அலாத்தமும் இருக்கு ரூபகங்கள் அது அலாத்தமும் இருக்கு அந்த அலாத்தினால உண்டான உருவங்களும் இருக்குன்னு ரெண்டு இருக்கா மான ஆசம் சொல்றோமே அந்த பேட்டர்ன்டிவங்கள் அலாத்தமும் அலாத்தமும் இருக்கிறது வடிவங்களும் புஸ்தகமும் இருக்கு கடிகாரமும் இருக்குன்னா ரெண்டு பொருள் இருக்கு சரி இங்க புரிஞ்சுக்கிறோம் இது மூல காரண காரியத்தை பத்தின விசாரம் காரணமும் இருக்கு காரியும் அலாத்தாரணமும் இருக்குற காரியமும் இருக்குன்னா களிமண்ணும் இருக்கு பானையும் இருக்கு களிமண்ணும் பானையும் ரெண்டு பொருளா ஒரு பொருளா பொருள் ஒன்று சொற்கள் இரண்டு ஆக விஜானமும் இருக்கிறது பிரபஞ்சமும் இருக்கிறது ஆக விஜானம் இருக்கிறது பிரபஞ்சமும் இருக்கிறதுங்கிறது ரெண்டு சப்தங்களே தவிர களிமண்ணும் இருக்கிறது பானையும் இருக்கிறதுங்கிறது ரெண்டு சப்தங்களே தவிர பொருள் ஒன்றுதான் அதே மாதிரி விஜானமும் இருக்கிறது பிரபஞ்சமும் இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு சொற்களே தவிர பொருள் ஒன்று இரண்டு பொருள்கள் கிடையாது சொ இரண்டு பொருள் இருப்பது போல தோற்றம் இருப்பது ஒரே பொருள் சொற்கள் இரண்டு நம்ம எத்தனையோ தரம் படிச்சிருக்கோம் இருந்தாலும் இதை திரும்ப திரும்ப திருடப்படுத்துறது ஆக இந்த நிர்கதாக இதெல்லாம் நீங்க போட்டுக்கணும் இந்த நலாத நிர்கதாகி ந நிர்கதா நீங்க இதெல்லாம் இந்த அன்வயம் பண்றது கொஞ்சம் கவனமா பண்ணி புரிஞ்சுக்கணும் பிரவிசந்தி காரிகிங்குறதுக்காக சொல் அலாத்தம் ஸ்பமானமாகக்கப்படும் பொழுது தீவட்டி அசையும் பொழுது தீப்பந்தம் அசையும் பொழுது அதிலிருந்து தோன்றும் தோற்றங்கள் வெளியிலிருந்து வேறொன்றிடம் இருந்து வரவில்லை அது வந்து வேற தோன்றவில்லை தத்தா அந்நி பிறகு வேறு இடத்திற்கு அது செல்லவில்லை அந்நிஸ்பந்தாதுன்னு போட்டுக்கணும் அல்லாத்தே ஸ்பந்தமானவை ஒன்லாத்தம் தீப்பந்தம் அசைக்கப்படும் பொழுது சுழற்றப்படும் பொழுது அப்படி போடணும் தீப்பந்தம் சுழற்றப்படும் பொழுது அதிலிருந்து உண்டான தோற்றங்கள் வடிவங்கள் வேறு இடத்திலிருந்து வரவில்லை வேறு ஒரு பொருளிலிருந்து தோன்றவில்லை ஒன்று அந்த தீப்பந்தம் சுழற்றாமல் வைக்க சுழற்றாமல் இருக்கும் பொழுது சுழற்றப்படாமல் இருக்கும் பொழுது வேறு இடத்திற்கு அது செல்லவில்லை என்ன பண்ணப்படாத அசைக்கப்படாத தீப்பந்தத்திலிருந்து அவைகள் வேறு இடத்திற்கு செல்லவும் இல்லை வேறு இடத்திலிருந்து வேறு ஒரு பொருளிடமிருந்து வரவும் இல்லை வேறு ஒரு இடத்திற்கு வேறு ஒரு பொருளிற்கு செல்லவும் இல்லை அப்புறம் என்னது தேனா என் அடுத்ததையும் சேத்துக்கள் அவத்தான் புரியும் புரிஞ்சாலும் புரியாட்டாலும் முடிச்சுட்டேன் ஏத்து சொல்ற இந்த ஐம்பதாவது காரிக்கையில் அதுக்கு ஹேத்து சொல்றார் திரவிய அபாவ யோகதா திரவியத்துவம் என்ன வஸ்து ஒரு பொருள் திரவியா என்ன வஸ்து அது ஒரு பொருள் அல்ல தோற்றங்கள் இருப்புடையவைகள் அல்ல தோற்றங்கள் இருக்கின்றவை அல்ல தீப்பந்தத்தினால் சுழற்றப்பட்ட போது தோன்றிய வடிவங்கள் உண்மையில் ஒரு தனி பொருள் அல்ல எனவே அதற்கும் இதற்கும் தொடர்பை சொல்ல முடியாது இதெல்லாம் காரண காரியத்தை கொண்டு வர போற நம்ம என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஏக்கம் பிரகாசம் ஏக்கம் பிரகாசம் காரணம் ஸ்வதந்திரம் இது என்னது அநேகம் பரத பிரகாசம் காரியம் பரதந்திரம் மறந்துடாயு இப்ப இது எதுல போட்டுக்கணும்னா களிமண் பானையை வச்சு களிமண் பானை தான் சௌரிய எளிமையான வாழ்க்கையில களிமண் பானை வசதியான வாழ்க்கையில தங்கம் நகை அப்படி போட்டுக்கணும் ஏழைக்கு ஏழை வந்து ரொம்ப அறிவோட சிந்திச்சான்னா என்ன பண்றது அவன் வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் என்னவா இருக்கும் எல்லாம் அந்த சாமியார்கள் தான் இதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்காங்க சாமியார் தங்கமா வச்சிருந்துருப்பார் அந்த காலத்து சாமியார் உண்மையான சாமியார் ஒரிஜினல் சாமியார் அவர்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கும் உள்ள ஒரே மண்ணு பாத்திரம் தான் நீங்க பீட்டாதிபதியா மெடாதிபத்தியா இருந்தீங்கன்னா வெள்ளி தங்கம் எல்லாம் இருக்கும் அப்ப இவர் எளிமையான வாழ்க்கையில் அவர் இருக்கார் அப்ப வந்து என்ன சொல்றதுன்னா அந்த உதாரணத்துல தான் அதை சொல்லணும் எதை சொல்ல வந்தேன் அந்த களிமண்ணுக்கும் பானைக்கும் என்ன சம்பந்தம் களிமண்ணுக்கும் பானைக்கும் பானைங்கிறது ஒரு திரவியமா ஒரு வஸ்துவா பானைங்கிறது வஸ்துவா மண்ணுங்கிறது வஸ்துவா மண்ணுதான் அதுவும் கூட என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம் ஞாபகம் எங்கப்பா இந்த ஸ்லோகம் எழுதி வச்சிருந்த புத்தகத்தை காணுமே இருந்தது பரவாயில் நான் சொல்றேன் வேற ஒரு இடத்துல அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் இரண்டாவது பதார்த்தமாக ஒரு பொருளே இல்லையே அங்க வந்து பதத்வயம் பதார்த்தடத்துல படிச்சோம்ம அதாவது இந்த து இதெல்லாம் வந்தது தந்து அது மனசே விட மாட்டேங்குது பாருங்க அத வந்து ஆஹ் இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் பிரஜப்தே சனிமி துவம் இஷ்யத்தை யுக்தி நிமித்தியா நிமித்தம் இஷ்யத்தே பூத தரிசனர் பரமார்த்த தரிசனாத் இப்ப நூல ஆடை எல்லாம் என்னது அந்நியமா இல்லைன்னா நூலு எது நூலுக்கும் மூல காரணத்துக்கு போனா என்ன ஆகும் நூலும் பருத்திக்கு அந்நியமா இல்லைன்னா பருத்தி எதுக்கு அந்நியமா இல்லைன்னா கடைசியில அணுவுக்கு போகும் அணு கடைசியில எங்க போய் முடியும் பிரம்மன்ல தான் முடிஞ்ச வேற வழியே கிடையாது கடைசியில கிரக கிராகணம் கிரகண கிராக கிரகிக்கிறவன் கிரகிக்கப்படுறது ரெண்டுமே மூலம் என்னது கடைசியில கடைசியில எல்லாம் மூலம் ஒண்ணுதான் என்ன இந்த கிரகிக்கிறவனுடைய மூலமும் கிரகிக்கப்படுகின்ற வஸ்துக்களுடைய மூலமும் ஒண்ணுதானே கடைசியில அப்ப திரவியம் ரெண்டா இருக்கு இங்க ஏதோ நமக்கு திரவியம் ரெண்டு இருக்கிற மாதிரியும் திரவியத்தோட சம்பந்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு பிரமே திராவயோகா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அபாவ யோகத்தஹா இது இல்லைன்னு அர்த்தம் அபாவ அபாவ யோகம் என்ன அர்த்தம் என்ன இல்லாம யோகம் சொல்றான் கஜகேசரி யோகம் அந்த யோகம் இந்த யோகம் ஜோசியத்துல சொல்றான் அது பேர் கஜகேசரி யோகம் குரு இப்படி இருக்கணும் இவர் இப்படி இருக்கு சிம்மத்துல குரு இருக்கு என்னமோ கனதெல்லாம் சொல்லுவான் கஜகேசரி யோகம் அந்த யோகம் அனபா யோகம் சுலபா சொல்லுவான் இங்க எல்லாம் அபாவயோகம் தான் இல்லாததோட சம்பந்தம் வச்சுருக்கு இப்ப நம்ம வச்சிருக்கிற சம்பந்தம் எல்லாமே இது இவங்க எங்க சம்பந்தி வேற இவர் என்னுடைய சம்பந்தின் ஒன்னாவது சம்பாவது பந்தமா ஒரு வஸ்து பிரம்மனுக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லாதது பிரபு நலோகம் சம்பந்தம் சம்பந்த இல்லை துர்பந்தம் தான் வெளியில என்னமோ சம்பந்தின்னு சொல்லிக்கிறோம் இவர் துர்பந்தி சொல்லு துர்பந்தின்னு சொன்னா அடி கிடைக்கும் வந்து சிரிச்சுட்டேன் இவர் தான் எங்க சம்பந்தி அப்படின்னு சொல்ற தெரியுமே தெரியாத்தனமா மாட்டீன்ட இப்படி எங்க தாத்தாவும் சம்பந்தியா இருந்தார் நானும் சம்பந்தியா இருக்கேன் பேரனும் சம்பந்தியா இருக்கணும் ஒரே ஆசை எனக்கு அப்பத்தான் நாம் பட்ட சந்தோஷம் அவனும் பட முடியும் அவன் எப்படி ஆசிரமத்துக்கு போய் சாமியாராக சம்பந்தி சொல்ற சம்பந்தத்துக்கு வஸ்துவே கிடையாது அத்ரத்துவ அபாவயோகே நிர்கத்தாக நீங்க போட்டு அதே மாதிரி உள்ள இருந்தும் வரல உள்ளையும் போகல வெளியிலிருந்தும் வரல வெளியிலையும் போகல அவ்வளவுதான் இது உள்ள போகணும் இது உள்ள போகல அப்புறம் வெளியிலேயே போயிட்டு இருக்க வேண்டியதான் போகாத இடந்தனிலே போக வேண்டாம் திண்டாட வேண்டியதுதான் அடுத்த சொல்றாரு திருஷ்டாந்தம் நாற்பத்தி ஏழு நாப்பத்தி எட்டு ஒரு கருத்து ஸ்பந்தமான சொன்னார் இங்க கொஞ்சம் விளக்கி சொல்ற நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலையும் ஐம்பதாவது ஸ்லோகத்திலையும் இரண்டாவது முதல் வரியும் திருஷ்டாந்தம் இத என்ன பண்ற ஐம்பதாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது ரயன்ல விஜபி தலாத்தே ஏவம் திலக்கி சொல்ல போறார் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டுல எல்லாம் அப்படியே எப்படியே விஜயான பிரபஞ்சி விஜயான பிரபஞ்சம் வெளியிலிருந்து வரல வெளியில போகல விஜயானக்குள்ள இருந்து பிரபஞ்சம் வரல விஜயானத்துக்குள்ள பிரபஞ்சம் ஒடுங்கல ஆக பரிணாமவாதமே கிடையாது காரணக்காரிய பாவம் சித்திக்காது அஜாத்தி அத்வைத்தம் சித்தாந்தம் எப்படின்னா ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் கொடுத்தார் ஆபாச அவிசேஷத்தா அவசேஷத்தமான துல்லியா இந்த சாஸ்திரத்தில் அடிக்கடி அவிசேஷம் அவிசேஷம் ஒரு பதம் வரும் பஸ்வாதிபிஷ்டிசேஷாத் என்று பிரம்மசூத்திர பார்க்கலாம் அவிசேஷாத்னா சாமானியாத் அர்த்தம் ஒண்ணு விசேஷம் இல்லை இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம் விசேஷத்துக்கு எதிர்ப்பதம் என்ன சாமானியம் அவிசேஷம்னா என்னன்னா நவிசேஷம் சாமானியம் அர்த்தம் நேரம் சொல்லப்படாதோ சொன்னா நம்ம அது பாண்டித்யம் எப்படி புரியும் அதனால அது ஒரு அந்த காலத்து ஸ்டைலு இந்த லாங்குவேஜ்லாம் நமக்கு ஒரு மயக்கம் இருக்க என்ன இருந்தாலும் தெரிதே சொன்னா கூட லாங்குவேஜுக்கு ஒரு அந்த மொழி நடை அந்த மொழி நடைக்கு நாம அடிமை இந்த உள்ளம் அந்த மொழி நடைக்கு பழகி போச்சு அது மாத்திரமில்ல என்னெல்லாமோ மாற்றங்களை உள்ளத்தில் உண்டு பண்றது அந்த மொழி நடை அந்த மொழி நடையானது அந்த மாத்திர்த்தி அதுக்கு இருக்கு எப்படி பந்தத்தை இருக்கிறேன் தப்பா நினச்சு பந்தத்தை இதெல்லாம் வந்து சத்தியம் உண்மை உண்மை நினைச்சுட்டு இருக்கிற எண்ணத்தை அரு அருண் அறுத்து எல்லாம் வந்து நாலு கார்கையில் அறுக்க ஆரம்பிச்சு இன்னும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஸ்லோவம் போயின் இருக்கு ஐம்பது ஐம்பத்தோரு ஸ்லோவம் போயின்னு இருக்கு நினைக்கிறேன் கிளாஸ்ல மாத்திரம் அருந்த மாதிரி இருக்கு கிளாஸ் முடிஞ்ச உங்களுக்கே அருந்திருக்குமோ எங்களுக்கு சந்தேகம் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே போயிருக்குமா போயிருக்காதா சந்தேகமா இருக்கு அது எனக்கு தான் தெரியும் சாமான சாமானியம் இருக்கு பிரபஞ்சத்துக்கும் ரிஜிவக்ராதிக்கத்துக்கும் சாமானியம் இருக்கு ஆனா அலாத்தத்துக்கும் இதுக்கும் சாமானியம் இல்லை ஏன்னா அலாத்தம் வந்து அது வந்து ஒரு ரூபம் அது திருஷ்டாந்தம் தானே அது அலாஸ்பந்தனத்தில் அவிசேஷம் கிடையாது ஸ்பந்தனத்தில் சாமானியம் இல்லை ஆபாசத்தில் சாமானியம் ஸ்பந்தனம் கிடையாது அங்க வாஸ்தவ ஸ்பந்தனம் இருக்கு இங்க வாஸ்தவ ஸ்பந்தனம் இல்லை தான் வித்தியாசம் அது சுத்திரதுங்கிறது அனுபவத்துல இருக்குனம் அனுபவத்தில் இருக்கு ஒரு வஸ்துவார் கால தேச வஸ்து பரிச்சேதமா இருக்கு அலாத்தம் சைதன்யம் அல்லது பிரம்மன் அல்லது முக்கியமான பதம் விஜயானம் காலேசாவ கால தேசாவதிர்முக்தித் அஸ்பஷ்டாராயணீயம் முதல் ஸ்லோகம் சாந்திரானந்தாவதாத்மகம் அனுபமமிதம் என்று ரொம்ப அழகா பட்டத்ரி நாராயண பட்டத்ரி சொல்லியிருக்க முதல் ஸ்லோகம் எப்படி பாகவதோன் ஸ்லோகம் இருக்கோ ஆத காட்டில் ரொம்ப அத் இருக்கு இந்த நாராயணையம் என்ன ஸ்லோகம் வார்த்தை கால தேசாவதினாசியமான அஸ்பஷ்டம் அப்படி பாடுற நாராயணப்பட்ட அலாத்தத்துக்கும் விஜானத்துக்கும் என்ன வித்தியாசம் தான் சாமான தவிர அவிசேஷத்தான்னு சொன்னதுனால ஆபாசத்துலதான் சாமானியம் என்ன ஆபாசத்துல சாமானியம் தார்டாந்தும் அலாத்த ஸ்பந்தனத்துக்கும் இதுக்கும் ஸ்பந்தன இந்த ஸ்பந்தனத்துக்கும் பேதம் இருக்கு அது கால தேச வஸ்து பரிச்சேதத்துவம் இருக்கு விஜயானம் கால தேச வஸ்து பரிட்சேத ரஹிதம் பரிசேசதியத்தை ஹியே பயேம்சு மாதி பரிச்சி இவ்வாசி கேவல மேக அபாயே அம்சுமான் இவ மேகன் நீங்கினா சூரியன் எப்படி பிரகாசமா தெரியறதோ அது மாதிரி சொல்லி இருக்கிறார் அங்கே போட்டார் இனி அத விளக்கி சொல்ற விஜ்பந்தேவை நததோ நெત્રนิஸ்பந்தாத நவிஞானம் விசந்திதே நனிர்கதா விஞ்ஞானா நனிர்கதாஸ்தே விஞ்ஞானாத দ্রব্যत्वाபாவயோகதஹ भावात यतो सदैवते विज्ञाने नाभासा अन्यतो விேஸ்ப்பந்தி நா அந்ஸ்ப்ப навиг્ઞанам вишнтите ननिर्ഗതस्ते вигьянаат драв्यत्वाभावयोगतः कार्यकारणता भावात यतो चिन्त्यास सदैवै सदैवते நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் நாப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அலாத்த திருஷ்டாந்த சொன்ன விஷயம் அதே விஷயத்தான் இந்த ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தில் விஜயானத்தை சேர்த்திருக்கார் விஜயானம்னா என்ன சைத்தன்யம் மறந்துடாங்க கௌடபாதாச்சாரியார் விஜயானம்னு சொல்றது சுத்த சைத்தன்யம் பியூர் கான்சியஸ்னஸ் உணர்வுக்கு அந்த பேர் கொடுத்துருக்கார் அது அப்படியே இதுல இருக்கு அங்க அலாத்தே ஸ்பந்தமானே இப்ப இங்க எப்படி இருக்கு பாருங்க விஜயானே ஸ்பந்தமானே இருக்கு ஆக அங்க அலாத்தே கீழே அலாத்தம் இங்கே இங்க விஜான் அர்த்தம் எல்லாம் ஒன்றுதான் நம்ம ஏற்கனவே இதை விளக்கி சொல்லியாச்சு அதே மாதிரி ஐம்பதா ஸ்லோகத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாம் ஸ்லோகத்தினுடைய ஒன்னுதான் அங்க அலாத்தாத் வித்தியாசம் தீப்பந்தத்துக்கு வெளியில இருந்து தீப்பந்தத்திற்கு வெளியிலே தீப்பந்தத்தை சுழற்றும் பொழுது வெளியிலிருந்து வடிவங்கள் வரவில்லை தீப்பந்தத்தை சுழற்றுவதை நிறுத்திய பிறகு வெளியிலே போகவில்லை தீப்பந்தத்தை சுழற்றும் பொழுது உள்ளிருந்து வரவில்லை தீப்பந்தத்தை சுழற்றாமல் இருக்கும் பொழுது உள்ளுக்குள் போகவில்லை அதே மாதிரி விஜயானம் அவித்தையினால் பார்க்கப்படும் பொழுது பிரபஞ்சம் வெளியிலிருந்து வரவில்லை வித்யானம் விஜயானம் அவித்தியா நீங்கும் பொழுது வெளியிலே போகவில்லை விஜானம் அானத்தினால் பார்க்கும் பொழுது உள்ளிருந்து வர பிரபஞ்சம் தோன்றவில்லை விஜய் அவித்யா நிவிறி ஆகும் பொழுது பிரபஞ்சம் உள்ளுக்குள் போகவில்லை ஏனென்றால் வெளியிலே எதுவும் இல்லை உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை உள்ளும் இல்லை காலம் இல்லை தேசம் இல்லை திக்குமில்லை இல்லை பிரிதும் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் அதானே ஜாதி பாட்டு இருக்கே இல்ல வேற ஒரு பாட்டுதான் காலம் இல்லை பிரிவும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதெல்லாம் இந்த அர்த்தத்தை தான் சொல்லிருக்குமரும் மெஞ்ஞான மோனப்பண்புன்ற அருளி அந்த பண்புக்கேதான் இந்த பாட்டை பாருங்க பந்தமரும் மெஞ்ஞான மோன பண்பு ஒன்றை அருளி அந்த பண்புக்கே தான் தேசம் இல்லை காலம் இல்லை திக்கும் இல்லை தொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தாய் மாணவர் பாட்டு அந்த பாட்டை இதுல இணைச்சு பார்க்கலாம் சித்பானந்த சுவாமிக்கு ரொம்ப ஆசை கடைசியில அவர் எழுதலை மாண்டூக்கிய உபனிஷத்தையும் தாய்மானவருடைய பாட்டையும் கோட் பண்ணி எழுதணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கும் கடைசியில் எங்கள்கிட்டயே எங்கள்கிட்டயே வந்து சில பேர் சொன்னாங்க நீங்கள் அந்த பணியை பண்ணுங்கள் ஏனென்றால் உங்களுக்குத்தான் சுவாமி ஓங்காரானந்தான் பேர் வச்சார் அப்படின்னு அந்த காரணத்தை எல்லாம் சொல்லி எல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க அது என்னைக்கு நடக்க போகிறதோ தெரியல ஏன்னா இப்படிலாம் பார்க்குற போது இதெல்லாம் நீங்களாம் பண்ணலாம் பண்ணி கொடுத்து என் பேரை போட்டுக்கலாம் நான் சொல்லித்தான் நீங்கள் எழுதினீங்கன்னு சொல்லிக்கலாம் இல்லையா போட்டு விடலாமே ஜனங்களுக்கு வந்து ஓங்காரானந்தாவா கிரீன்கார் ஆனந்தாவா இல்லையா சப்ஜெக்ட் வேணும் ஒரு பாப்புலர் சாமியார் சொன்னார் இவர் சொன்னார் எப்படியோ ஜனங்கள் மோட்சம் அடையதான் இந்த கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு விளக்கமாக நாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம் ஓம் ஜாகித் முக்தம் ஜாகிரதா அதிமயம் ஓங்காரைக்கம் ஈஷரோ குருராத்மேதி மூர் விபா வோமவா திணாமூர் நம அய்யுள்ளே நிறு அனந்தமாண்ட உய முநும் உதவிக்கோருவி நான் செய்யுமாறுன்றும் காணேன் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கீ ஜா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாசஸ்வாமிக்கீ माता माता की, कावेरी माता की, कावेरी सरस्वती माता की, மாதா धर्म की,